என் அம்ரஜத்தாடுவான் மன சிலம்படி வாழ்க்கை வணங்குகான் வானவரசமாம் தொடர்ந்துரும் பன்னி ஐந்தரன் வானவர மணியருமுகன் மாசரு கொற்றவாழ் இறையை வானவர முருவன் பாலனவதவன் வணங்குறல் திருநலைவாழ் வானவரதரா முத்திராமசவள்ளை வணங்கி வாழ்த்திடுவான் ஆனை முகநாறு முகன் நம்பிகை பொன்னம்பரவன் ஞான குருவாணியை உள்நாடு கோவிலூர் ஆதீனம் கோவிலூர் மடாலயம் குருவ சன்னிதானங்கள் அவர்கள் பொன்னார் திருவிடிகளுக்கு நம்முடைய மனம் மொழி மெய்களாலே பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதன் படலத்தின் எட்டாம் நாளாகிய இன்று காலை வகுப்பு நிறைவகுப்பாக தொடங்குகிறது நேற்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தோம் ஐம்பத்தொம்போது பார்த்துருக்கோம் ஐம்பத்தொம்போது அந்த கேள்வி எதில் தொடங்குதுன்னா பத்தொன்பதாவது கேள்வி ஐம்பத்தி நாலில் பிறந்த நன்மையும் தீமையும் ஈசனா செய்விக்கும் செயல் அன்றே பிறந்த சீவர்கள் என் செய்வார் அவர்கள் மேல் பிழை சொல்லும் வழி ஏதோ மூர்த்தியே என்றிடில் அப்ப ஈஸ்வர ஈஸ்வரன் பாவ புண்ணியங்களின் பழங்களை கொடுக்கக்கூடியவன் பல கர்மபலதாதா அதற்கு சீவர்கள்தான் இந்த ஆசை அபிமானம் கோபங்களை வருவித்துக் கொள்கிறார்கள் ஜீவர்கள்தான் அவர்களுக்கு துன்பங்களை வருவித்து கொள்கிறார்கள் என்று ஜீவர்கள் மேல் பணி சொல்லுவது ஏனையா அப்படின்னு கேட்குறார் அப்போ ஈஸ்வர சிருஷ்டி ஜீவசிருஷ்டியை பிரித்து சொல்லும் பொழுது ஈஸ்வர சிருஷ்டி ஜெகந்தனில் பொது சராசர பொருள்களெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி ஆனால் ஜீவசிருஷ்டி என்பது ஐம்பத்தி அஞ்சில் வருது அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகளெல்லாம் ஜீவசிருஷ்டிகள் அப்போ இன்னொன்று ஈஸ்வர சிருஷ்டி முக்தி சாதனமாக இருக்கிறது ஐம்பத்தி ஆறாவது கவையில் ஈஸ்வர சிருஷ்டி வந்து என்ன இருக்குது முக்தி சாதனமாக இருக்கிறது ஆனால் ஜீவசிருஷ்டி எப்படி இருக்கிறது என்றால் பிறப்பை மீண்டும் மீண்டும் வர வரவழைத்துக் கொள்வதாக இருக்கிறது அதுபோல ஈஸ்வர சிருஷ்டி நசிந்தால் முக்தி கிடையாது யாரும் முக்தி அடைகிறது இல்லை ஆனா ஜீவசிருஷ்டி நசிந்தால் முக்தி அடைகிறார்கள் அப்போ எது நசியனும் நமக்கு ஜீவசிருஷ்டி நசியணும் ஈஸ்வர சிருஷ்டி இருக்கணும் அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா பிரளய காலத்தில் சுளுத்தி காலத்திலும் பிரளய காலத்திலும் ஈஸ்வர சிருஷ்டி இல்லை அப்பையும் யாரும் முக்தி அடைய முடிவதில்லை அப்போ என்ன வேணும் ஈஸ்வர சிருஷ்டி வேணும் சாக்கிர அவஸ்தை இருக்கணும் அப்போ தான் ஜீவர்கள் அதுலேயும் ஜீவசிருஷ்டியை நாசம் செய்தால் முக்தி பெற முடியும் அதுபோலவே பாசமோகங்கள் பசுக்களின் செயலண்டு பசுபதி செயலண்டு அப்போ பசுபதி என்ன பண்ணிட்டாரு பாசமோகத்தை அவர் படைக்கலை ஆனால் எதை படைச்சிருக்காரு பசுக்களை படைத்து விட்டார் பசுக்கள் தாங்களாகவே என்ன பண்ணிக்கிட்டு தங்களை ஜெனிப்பிக்கக்கூடிய ஆசையாம் அபிமானங்கள் அகந்தை கோபங்கள் போன்றவற்றையெல்லாம் அவைகளே படைத்து கொண்டு பிறப்பி இறப்பிற்குள்ளே சிக்கிக்கொண்டன இந்த ஈஸ்வரனையும் ஜீவனையும் முண்டக உபனிஷத் அஸ்வத்த மரம் இரண்டு பறவைகள் என்ற அருமையான ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டுகிறது அந்த சாட்சியாக பார்த்து பறவை ஈஸ்வரன் என்றும் அந்த மரக்கணியை நன்று நன்று என்று தின்னுவதும் திரும்ப அது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி விட்டு விடுவதுமாக ஒரு ஒரு சடனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பறவை போல இருப்பது ஜீவன் எப்பொழுதெல்லாம் அந்த அமைதியாக இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பறவையை நோக்கி வருகிறதோ அருகாமையில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பறவைக்கு அமைதி க சாந்தம் கெட்டுகிறது இன்பம் கிடைக்கிறது எப்பொழுதெல்லாம் அதை விட்டு அகன்று போகிறதோ அப்பொழுதெல்லாம் அதற்கு துன்பம் மிகுதியாகிறது அப்போ ஆறு பகைகள் ஜீவனால் உற்பத்தி பண்ணப்பட்ட அருள் பகை என்னென்ன காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாசரியம் எல்லாம் தனித்தனியாக வர்றதில்ல ஒன்றெடுத்து ஒன்று வர்றது காமத்திலிருந்து குரோதம் குரோதத்திலிருந்து லோகம் லோகத்திலிருந்து மோகம் மோகத்திலிருந்து மதம் மதத்திலிருந்து மாசியல் அப்படிதான் ஒன்றடுத்து ஒன்று அப்போ இதை இது வந்து ஈஸ்வரன் தான் கொடுக்கிறான்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்கள் அறியாமையில் சொல்லுகிறார்கள் அவர்கள் கீழ்பிறவையை அடைகிறார்கள் அப்போ அப்போ விவேகிகள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஜீவனுடைய செயல் அப்ப தேவனால் கிடையாது ஈஸ்வரனால் கிடையாது என்று சொல்லுவவர்கள் அமல வீடு அடைவார்கள் கேள்வியன் இருவது நலம் எல்லவருக்கும் தெய்வநாயகன் பொதுவானால் சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வது ஏன் என்றாயே குளவு மக்களை தந்தை போல் சிற்றரை குளிர்ந்து துட்டரை காய்வன் கலைகள் நல் வழி வரச் செய்யும் தண்டமும் கருணை என்ற அறிவாகி அப்போ ஈஸ்வரன் சிலரை தண்டிக்கிறான் நல்லதான் செய்கிறாங்க ஆனால் ஈஸ்வரன் என்ன பண்ணுறான் ஜீவர்களை சில இடங்களில் தண்டனைக்கு உட்படுத்துகிறான் அப்போ அதை வந்து என்ன நம்ம எடுத்துக்கிறோம் அதி தெய்வ துக்கமாக எடுத்துக்கிறோம் அந்த தண்டனைகளை எதுவாக எடுத்துக்கிறோம் காரணம் சொல்ல முடியாத துன்பம் நம்ம உடம்புக்குள்ளிருந்தும் துன்பம் வரலை வெளியிலிருந்தும் துன்பம் வரலை மற்றவர்களிடத்திலும் வரலை ஆனால் எப்படிப்பட்ட துன்பம் வருது காரணம் சொல்ல முடியாத துன்பங்கள் நமக்கு நேரும் பொழுது அதை என்ன சொல்கிறோம் அதி தெய்வதுக்கம் சொல்கிறோம் அப்போ ஈஸ்வரன் அதுபோல் தண்டனைக்கு உட்படுத்துகிறாரே அப்போ அதுக்கு என்ன காரணம் அவர் வந்து எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சிலரை நல்லா வாழ வைக்கிறார் ஒரு சிலர் என்ன பண்ணுறார் துன்புறுத்துகிறாரே அப்படின்னா என்ன பண்ணுறா ஒரு தாயானவள் அல்லது தந்தையானவர் அல்லது குருவானவர் அந்த சீதனையோ அல்லது அந்த பிள்ளையோ நல்வழிப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாங்க த தண்டிக்கிறார் தண்டிக்கிறதுனுடைய நோக்கம் அவர்கள் மேலுள்ள கருணை தானையை தவிர அவர்களை என்ன அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பொழுதும் இல்லை ஆனால் நமக்கு அந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது என்ன நினச்சிக்கிறோம் நம்மை அழிக்கிறதுக்காக இறைவன் செய்கிறார் நம்மை இந்த மாதிரி துன்பப்படுத்துகிறான்னு சொல்லி புலம்புறோம் அப்போ மனைவிலங்கரு மைந்தனே கற்பக மரம் கணல் புனல் மூன்றும் தனையடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாலும் அணைய ஈசனம் அடைந்தவர்க்கு அருள் செய்வன் அகந்தவர்க்கு செய்யான் இணைய குற்றங்கள் எவர் குற்றமாகும் என்று அறிவாயே அப்போ இந்த பந்தங்களை நீக்கக்கூடிய மைந்தனே இந்த சீடன் வந்து முக்தி பெற்றவன் அப்படின்றதுனால மனை விளங்கு அருமைந்தனே மனை மனை இங்க பந்தம் எடுத்துக்கணும் அந்த பந்தங்களிலிருந்து நீக்கியவனே கற்பக மரம் கணல் புனல் இன்று மூணும் இருக்குது ஆனால் அதை நாடி அதனிடத்தில் வருபவர்களுக்குத்தான் நன்மை செய்யும் ஈஸ்வரனும் சதா சர்வகாலம் தன்னுடைய அருண் கிரகங்களை பரப்பியபடி இருக்கிறான் கருணாமூர்த்தியாகத்தான் இருக்கிறார் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன வரணும் அவனை வந்து வேண்டி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் கற்பக மரத்தின் கீழ் நின்று வேண்டினால் வேண்டுவதெல்லாம் கிடைக்கும் என்ன நினைத்தோமோ அதெல்லாம் கிடைக்கும் நெருப்பின் அருகில் இருந்தால் அது குளிர்ச்சியை நீக்கும் அதே போல் நீரின் அருகில் இருந்தால் தாகத்தை நீக்கும் அதுபோலத்தான் ஈஸ்வரன் ஆனவன் கருணாமூர்த்தியாக இருந்தான் அதுக்குத்தான் நாம் வந்து வீட்டில் இருந்தாலும் வீட்டில் ஒரு பூசை அறைய வச்சு அதில் போய் தனியாக என்ன பண்ண வழிபாடு செய்யணும்னு சொல்கிறோம் ஊர் ஊர் இருந்தாலும் ஊருக்கு நடுவில் கோயிலை வச்சு கோயிலில் போய் என்ன பண்ணணும்னு சொல்கிறோம் வழிபாடு செய்யணும்னு சொல்கிறோம் நாம் சத் சங்கம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மடம் ஒரு மடம் வச்சு அங்கே வந்து அந்த அபியாசம் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இதை நாடி வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் ராமானுஜாச்சாரியாரெல்லாம் பதினெட்டு முறை அவருடைய குருநாதரை தேடி எங்கே போயிருக்கார் படிக்கிறதுக்காக திருமலைக்கு போயிருக்கார் திருக்கோஷ்டி ஒன்றம் திருமலைக்கு போய் பதினெட்டு தடவை நடந்திருக்காங்க பதினெட்டு தடவை அப்போ குருநாதனை கண்டு அந்த உபதேசம் பெறுவது என்பது அவரை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாம் எல்லாம் ரெடி ரெக்கினதா எப்பயும் கிடைக்கிது ஒன்று கேள் மகனே புமான் முயற்சியால் உரைத்து மானுடற்கு ஈசன் நன்று செய்யவே காட்டிய நூல் வழி நடந்து நல்ல வருண்ணே சென்று துட்டவாதனை விட்டு விவேகராய் செமித்த மாயையை தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தவர் பவங்கள்வோம் நிச்சயம் இதுதானே அவரு ஸ்டெப் கொடுக்குறார் என்னது முதல்ல புமான் அவன் வந்து ஆண் மகனாக பிறந்திருக்க வேண்டும் ஆண் மகன் சொன்னோன்னா உடம்புல ஆண்களை இல்லை ஆண்மை தன்மையோடு பிறந்திருக்க வேண்டும் மன உறுதியுடையவனாக இருக்க வேண்டும் அது ஒன்று குவாலிஃபிகேஷன் ரெண்டு அவன் முயற்சி செய்ய வேண்டும் அப்புறம் என்ன பண்ணணும் உரைத்து அதில் திடமாக இருக்க வேண்டும் அப்புறம் என்ன செய்யணும் நூல் வழி நடக்கணும் அடுத்து என்னது நல்லவரு பின்னே செல்ல வேண்டும் அப்புறம் என்ன போயிடும் துட்டவாதனை போகும் அப்போ துட்டவாதனை செய்கிறதுக்கு முன்னாடி விவேகம் விவேகத்தை பயன்படுத்தி துட்டவாதனை போகும் அப்புறம் மாயையை தள்ளுதல் அப்புறம் கிடைசில யானம் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துக்கணும் கேள்வியன் இருபத்தி ஒன்று இந்த ஞானம்தான் வருவது எப்படியெனில் இடைவிடாத விசாரத்தால் வந்தடைந்தது ஒரே கேள்வி ஒரே பதில் ஒரே வரையிலே முடிந்தது விசாரம்தான் ஏதென்னில் கேள்வியன் இருபத்தி ரெண்டு மனாதியாம் சரீரத்தில் இந்த நான்கவன் சித்தது ஜடம் எது இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் ஏது வீடு ஏது என உசாகுதல் பகர் விசாரம் அது ஆகும் அப்போ விசாரம் எப்படி செய்ய வேண்டும் இந்த நான் எவன் சித்தியது ஜடம் எது இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் ஏது வீடு ஏது என்று இடைவிடாத விசாரம் செய்யணும் இப்போ கொண்டு போய் எதில் கூட்டிக்கணும் கேள்வியின் விடையில் இதை கூட்டிக்கணும் இடைவிடாமல் செய்யணும் கேள்வியன் இருபத்தி போன ஜென்மங்கள் தம்மில் அனுட்டித்த நல் புண்ணிய பரிவாகம் ஞானமாக்குமே விசாரம் ஏன் அவரவர் செய்த புண்ணிய கர்மத்தினாலே ஞானம் கிடைக்காதா கர்மத்தினால் ஞானம் கிடைக்காதா நீங்க தொடங்குகிறார் புண்ணிய பரிவாகமே ஞானத்தை கொடுக்காதா நம்ம விசாரம் செய்ய வேண்டுமா என்றில் நாம் குறைத்திட கேளாய் ஆன புண்ணியம் ஈஸ்வரார்ப்பணம் செய்ய அசுசி போம் சுசியாகும் மானதம்பினை விசாரித்து ஞானத்தை மறுவம் என்று அறிவாயே புண்ணிய பரிவாகம் வரும் ஆனா அந்த புண்ணிய பரிவாகம் எனக்காக நான் செய்த என்ன புண்ணியம் செஞ்சிருந்தேன்னா பிறவியைத்தான் கொடுக்கும் தேவாதி பிறவிகளை கொடுக்கும் சொர்க்காதி பிராப்திகளை கொடுக்கும் ஆனால் அது ஈஸ்வரார்ப்பணமாக செய்தால் மன கிடைக்கும் அசூசி போகும் சூசி ஆகும் இந்த அசூசி போன பின்னாடி தான் அந்த தூய்மையான மனத்தில்தான் ஆத்மவிசாரம் எடுபடும் இதுபோல இந்த ஆதிசேசனுடைய விஷப்பல்ல எந்த மருந்து போட்டாலும் என்ன ஆகுது மருந்து வேலை செய்கிறது இல்லை அதுபோல் நமக்கு அசுசி போகாத மனசில் எந்த ஆத்ம சே சாதனை செய்தாலும் அதை பயனற்று போகும் அப்போ முதல்ல என்ன செய்யணும் கர்மங்களை செய்யறோம் அந்த கர்மங்களை என்ன பண்ணுறோம் புண்ணிய கர்மங்களாக செய்யணும் அந்த புண்ணிய கர்மங்களையும் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும் அப்போ என்ன பண்ணுது மனதில் தூய்மை பெறுகிறது அந்த தூய்மை பெற்ற மனதில் தான் என்ன பண்ணணுமா மானதம் வினை விசாரித்து ஞானத்தை மறுவ என்று அறிவாய்கள் கேள்வி எண் பக்தியும் வைராகியமும் பரலோகமும் அணிமாதி சித்தியும் தவறிட்டையும் யோகமும் தியானமும் சாரூகமுத்தியும் தரும் விசித்திர கருமங்கள் மோகம் மாத்திரம் தள்ளும் புத்தி தந்திடல் அருமையோ அஹ் விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தி அஞ்ஞான அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய விவேக புத்தியை தந்திடல் இந்த கருமங்கள் தருமா இந்த கருமங்கள் இந்த கர்மங்கள் பக்தி வைராக்கியம் பரலோகம் அணிமாதிரி சித்தி தவனிட்டை யோகம் தியானம் சாரூப முக்தி இதெல்லாம் விசித்திர கர்மங்கள் இவை மோகம் மாத்திரம் தள்ளும் புத்தி தந்திடல் அருமையோ ஏன் இவையெல்லாம் வந்து நமக்கு இந்த விவேக ஞானத்தை கொடுத்து ஞானத்தை நமக்கு அழிக்காதா அப்படின்னு கேட்குற இல்லப்பா கர்மத்தினால் ஞானம் ஒரு அடைவது கிடையாது வேடம் மாறிய பேர்களை அறியவே வேண்டினால் மகனே கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்து அறியாமல் ஓடியும் குதித்தும் தலைகள் நின்றும் உயர்ந்த கம்பத்தேறி ஆடியும் பல கருமங்கள் செய்யணும் அவர் உண்மை தெரியாதே அந்த வேடம் மாறியா மாறினான் இல்லையா அவன் தன்னுடைய இயல்பை தான் உணர்ந்து கொள்வதற்கு அந்த பாத்திர கதாபாத்திரங்களாக நடித்து கொண்டிருக்கிறானே அதில் உள்ள செயல்பாடுகளையும் மாற்றி மாற்றி செய்தால் அவனுக்கு தன்னை பற்றி ஞானம் வராது தான் இன்னார் அப்படின்றத ஞாபகப்படுத்தினாலே போதும் பொதுவாக அந்த ஞாபகம் அவனை போகாது நாம் சினிமா அல்லது நாடகத்தை நாம் பார்க்குறோமே பல பல வேஷங்கட்டி வர்றாங்களே அப்போ அதில் யார் அந்த வேஷங்கட்டிற்கான ஒரிஜினலை பார்க்கறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் சில அடையாளங்கள் அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மருவோ தெலும்போ சில அடையாளங்களை நாம் என்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம் இதை எத்தனை வேஷம் கட்டினாலும் அந்த அடையாளங்களை விடாமல் பின்பற்றி கொண்டு வந்தோம் என்றால் அந்த யார் வேஷம் போட்டிருக்கான்றதை என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சலாம் விசுவனாகவும் தைதஸனாகவும் பிராஜ்யனாகவும் விராட்குருடனாகவும் இரண்ய அந்தரியாமியாகவும் இந்த சைதன்யம் பல வேஷங்கள் கட்டினா இருக்குது இருக்குள்ளே இருக்கக்கூடிய சைதன்யம் ஒன்றே அது நானே அப்படின்னு உணர்ந்த பின் ஈஸ்வரர் ஜீவர் அப்புறம் சமஷ்டி வியஷ்டி போன்ற பேதங்கள் எல்லாம் என்னாயிரும் எல்லாம் நீங்கி போகும் அதனால் கருமத்தினால் எதை அடைய முடியாது ஞானத்தை அடைய முடியாது உணர்ந்தால் போதும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினால் போதும் கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்து அறியாமல் ஆத்ம விசாரணம் அவன் செய்யறதே அந்த குணங்கள் குறிகளை என்ன பண்றோம் ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் பல கருமங்கள் செய்யணும் அவர் உண்மை தெரியாதே இன்னவாறு அந்த பிரமத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வருவண்டி சுருது சுருதி நூல் படித்தாலும் அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆசாரங்கள் யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வாராதே அப்போ வேத வேதம் சொன்ன இலக்கணங்களில் இலக்கணத்தின் மூலம் லட்சணைகள் மூலம் பிரம்மத்தை உணர வேண்டும் ஆராய்ச்சி செய்து உணர வேண்டும் என்னென்ன லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கு சுரூப லட்சணம் சொல்லியிருக்கு தடத்த லட்சணம் சொல்லியிருக்கு அத வியாப்தி லட்சணம் சொல்லியிருக்கு இந்த லட்சணங்களையெல்லாம் மனதில் கொண்டு ஆராய்ச்சி செய்து அந்த குணங்குறிகளை என்ன பண்ணணும் ஸ்வரூபத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் செய்துட்டு எனக்கு ஞானம் கிடைக்கிறதுன்னு புலம்பக்கூடாது அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் இதெல்லாம் செய்யணும் ஈஸ்வர்ப்பணமாக செய்ய வேண்டும் அப்போ மனம் தூய்மைப்படும் அதில் இந்த ஆத்மவிசாரம் செய்ய முடியும் கேள்வி எம் இருபத்தி ஐந்து துலங்கு தர்ப்பணம் அழுக்கற கை கொண்டு துளைக்கினால் போமன்றி விலங்கு புத்தியால் உலகில் ஆறு துளைக்கினாள் விமல தேசிய மூர்த்தி களங்கமாகும் அஞ்ஞானமும் அப்படி கருமத்தால் கழுவாமல் உளங்குரித்த ஞானத்தினால் எப்படி ஒழியும் அருள்வீரே அப்போ இது மனதில் இருக்கக்கூடிய அசூச்சின்னு சொல்லிட்டாருல அந்த வார்த்தை பிடிச்சிட்டாரு யாரு சீடர் அழுக்கு தானே அழுக்கை நீக்கிறது கண்ணாடியில் ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் கை கொண்டு ஒரு துணி வச்சோ அதோ ஒரு பொருளை வச்சோ என்ன பண்ணுறோம் தொடச்சு தானே எடுக்கிறோம் சுவாமி அதுபோல் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குவதற்காக ஒரு கருமத்தை செய்து நீக்கதைடியானே தொடைத்தல் என்பது ஒரு தொழில் போல மனதில் இருக்க அழுக்குகளை துடைப்பதற்காக இந்த அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் போன்றவை எல்லாம் செய்ய செய்து யானத்தை அடையலாம் தானே அப்படின்னு கேட்குறார் களங்கம் களங்கமாகும் அஞ்ஞானமும் களங்கம்னா என்னது அழுக்கு அசுத்தம் அப்படி கருமத்தால் கழுவாமல் உளம் குறித்த ஞானத்தினால் எப்படி ஒழியும் அருள்வீரே அப்ப தர்ப்பணத்தினில் களிம்பு வாஸ்தவ மதம் சகசமாதலின் மைந்தா கற்பளிங்கனில் கருணிறம் சகசமாக கருத்ததென்று ஆரோகம் தற்பணத்தில் அழுக்கற வேண்டினால் சாதனத்துடன் வேண்டும் கற்பொழுங்கில் ஆரோகமே கருப்பென்று கண்டிட மனம் போதும் அது கண்ணாடியை வச்சு நீ இந்த கேள்வியை எழுப்புற இன்னொரு ஒரு உபமானம் கொடுக்கற எனது படிகம் படிகம் என்பது நிறம் மாறாதது அதன் அருகிலே இருக்கக்கூடிய பொருள்களின் நிறத்தினால் அந்த படிகம் நிறம் மாறுவது போல நம் கண்களுக்கு தென்பட்டாலும் ஒருபொழுதும் அந்த படிகம் சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களால் நிறம் மாறுவதே கிடையாது அதுபோல இந்த தேகாதி பிரபஞ்சங்கள் உபாதி வேதங்கள் இவற்றினால் என்னுடைய சொரூபமானது மாறு மாறியது போல தெரிந்தாலும் ஜீவன் ஈஸ்வரன் என்ற வேதங்களை காட்டுவது போல தெரிந்தாலும் ஒருபொழுதும் நான் நானாகவே இருக்கிறேன் நான் மாறுவது கிடையாது இந்த அசுசியாகிய அஞ்ஞானத்தை நீக்க வேண்டுமென்ற முயற்சி தேவையில்லை புரிந்து கொண்டால் போதும் அஞ்ஞானத்தினால் இந்த படிகமானது கலங்கப்படுத்தவே படவில்லை பிரம்மம் என்ற படிகமானது ஒரு பொழுதும் கலங்கப்படவே இல்லை கலங்கப்பட்டுச்சுன்னு சொன்னாலே அது என்ன வஸ்து கிடையாது நித்திய வஸ்து கிடையாது நாயிடும் கலங்கப்படவே இல்லை கலங்கப்பட்டது போல தென்படுகிறது அவ்வளோதான் ஆகவே அதனால் அந்த பொருளை அங்கிருந்து அகற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லை என்ன பண்ணால் போதும் கொண்டாலே போதும் அதனால் கருமம் தேவையில்லை புரிந்து கொள்ளுதல்ன்றதுக்கு ஞானம்னு பேர் இங்கும் அப்படி சச்சிதானந்தத்தில் இடர் சடம் பொய் ஊன்றும் தங்கும் மாயையின் கற்பிதம் வந்து ஏ சகசவாஸ்தவம் அன்றே பங்கமாகும் அஞ்ஞானத்தை கருமங்கள் பகை செய்யாத துங்க யானவே கரும அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பானேன் அப்போ சச்சிதானந்தத்தில் அதற்கு எதிர்ப்பதம் என்னது சத்துக்கு எதிர்ப்பதம் என்னது அசத்து இங்கே வந்து என்னது பொய் சித்துக்கு எதிர்ப்பதம் என்னது சடம் ஆனந்தத்துக்கு எதிர்ப்பதம் என்னது இடர் துக்கம் இப்போ இந்த மூன்றும் இருப்பது போல தென்படுகிறது நமக்கும் இடர் சடம் பொய் இந்த மூன்றும் இருப்பது போல தென்படுகிறது உண்மையில் அது மா நமக்கு சச்சித்தானந்தமாகத்தான் இருக்கிறோம் இதெல்லாம் வந்து வெறும் கற்பனை இறந்த வீடுகளில் போய் நாம் அழுது நமக்கு தெரியும் நமக்கே சாட்சியாக நம்ம தெரியும் நம்மை மீறி ஒரு அழுகை வந்து அழுதுருவோம் கொஞ்சம் நேரம் கழித்து வெக்கப்படுவோம் அந்த அழுதுறதுக்கு கூட என்ன பண்ணுவோம் வெக்கப்படும் ஏன் அது ஏதோ ஒரு ஒரு மாயை போல் அதை ஒரு உணர்ச்சி அது தூண்டி விட்டுருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏன் அழுது எதுக்கு இப்படி அழுதோம் அப்படின்னு நினைப்போம் புரியுதா அப்போ அதெல்லாம் என்னது பொய் அதெல்லாம் என்னது நான் எப்பொழுதும் நானாக தான் நான் அல்லாதவர்கள் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகிறதுக்கு அதை என்னை மாற்றியது போல நான் நினைக்கிறேன் முதல்லையும் நான் வந்து உறுதி மன உறுதியுடையவனாகத்தான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் மன உறுதியை உடையவனாகத்தான் இருக்கிறேன் இடைப்பட்ட கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு வந்து போயிடுச்சு இடது சடம் பொய் மூன்றும் நிரந்தரமானதல்ல அப்படி பிரம்மத்தை அது ஒரு பொழுதும் கலங்கப்படுத்த தங்கும் மாயையின் கற்பிதம் அன்றையே சகசவாசவம் அன்றையே இயல்பாகவே பிரம்மத்தில் இடர் சடம் பொய் மூன்றும் கிடையாது பங்கமாகும் அஞ்ஞானத்தை கருமங்கள் பகை செய்யாது உறவாக்கும் மீண்டும் மீண்டும் இந்த இடர் சடம் பொய்யை நீக்கிறதுக்கு கருமங்களை செய்தோம் என்றால் அஞ்ஞானம் உறுதிப்படுமே தவிர நீங்காது துங்க ஞானமே கரும அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பாமே ஞானத்தினால்தான் கைவல்யம் மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருடம் நூறு அழுதாலும் நினைத்து உணர்ந்த பின் அப்படி இந்த நிம்மல ஆன்மாவும் அனர்த்தமான தன் மறவையை கெடுத்து தன் அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் நூறு யுகம் செய்யணும் காணுவோம் காணாமல் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் சரியாக புரிந்துள்ள எவ்வளவுதான் யானம் அப்ப அது அது அது வந்து ரொம்ப ஈஸியா சரி ரெண்டு வார்த்தையில சொல்ற மாதிரி ஆனால் அதை இடைவிடாமல் செய்யணும் என்ன பண்ணணும் இடைவிடாமல் செய்யணும் கேள்வியன் இருபத்தி ஆறு நன்மையாம் குருவே சுகம் தருவது ஞானமே எனும் வேதம் தன்ம பாவ மிச்சிரங்களால் தேவர்கள் தரு விலங்குகள் மாந்தர் சென்மம் ஆகுவ சாதியாசாரமே செய்வம் சுகம் என்று கண்மகாண்டத்தில் விதித்துள்ளது என் விதித்தது என் விதித்து உல காரணம் உறையீறேன் அப்போ வேதம் என்ன சொல்லுது வேதம் என்ன சொல்லுது உண உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நீ செய்தால் போதும் நான் தர்மம் அறச் செயல்களை செய்தால் என்ன கிடைக்கும் நான் சொல்றாதி கிடைக்கும் பாவச் செயல்களை செய்தால் என்ன கிடைக்கும் தரு விலங்குகள் கீழ் பிறவி கிடைக்கும் மிச்சிர தர்மம் அதாவது தர்மமும் அதர்மமும் அதாவது பாவமும் புண்ணியமும் சமமாக இருந்தால் மனித பிறவி கிடைக்கும் அப்போ இது இதெல்லாம் இப்போ நாம் என்ன பண்ணால் புண்ணியத்தை மட்டும் செஞ்சு தேவ வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாமே ஜென்மம் சாதியாச்சாரமே செய்தவம் சுகம் என்று கண்மகாண்டத்தில் விதித்துள்ளது என் நீ உன்னுடைய வருண ஆசிரமத்திற்கு தகுந்தாற்போல் உன்னுடைய கடவைகளை நீ ஒழுங்காக செய்தாலே உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கே அப்போ அதை மட்டும் செஞ்சிட்டா போதுமே தர்மகாண்டத்தில் சொன்னதை பின்பற்றினாலே சுகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கே தர்ம காரியங்களை செய்தாலே சொர்க்காதி பிராப்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்கே நமக்கு இங்கே வேண்டியது சந்தோஷம் தானே சந்தோஷம் கிடைக்கும் தானே சொல்லியிருக்கு சுகம் கிடைக்கும் தானே சொல்லியிருக்கு அப்படின்னா தினமும் வன்னுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கியே தீம்பண்டம் எதிர்காட்டி கண மருந்துகள் ஒழித்து வைத்து அழைக்கின்ற கருணை நட்காய் போல மனையரங்கள் செய் மகங்கள் செய் நன்றி என்று மலர்ந்த சொல்லும் நினைவு வேறுதான் சொர்க்ககாமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே கடப்பா அது சொன்னது வந்து குழந்தைக்கு சரியான மருந்து கொடுக்கிற தாய் நல்ல மருந்து கொடுக்கிற தாய் வெறும் மருந்தை மட்டும் கொடுக்க மாட்டான் அதோடு சேர்த்து என்ன பண்ணுவாள் இனிப்பை சேர்த்து கொடுத்துருவா அந்த குழந்தை அந்த இனிப்பை போய் என்ன பண்ணிக்கிறது இனிப்பு தான் தனக்கு கொடுக்க விரும்புகிற பொருள்னு நினச்சிக்கிட்டு அதை சாப்பிட்டதான் நைக்கிது ஆனால் அதுக்கு பின்னாடி ஒழித்து வைத்த மருந்தை பற்றி அது வந்து கணக்கில் எடுக்கிறதில்ல அதை பற்றி தெரிகிறது இல்லை அப்போ மனை அப்படின்றது வந்து கர்ம காண்டம் மகங்கள் சொல்கிறது என்னது உபாசன காண்டம் இவைகள்லாம் வந்து வேதம் வந்து பூர்வமிமாம் செய்கலை பூர்வ நியமத்தில் இதெல்லாம் செய்யி உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இதெல்லாம் செய்ய உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கர்மத்தில் நம்மளே ஈடுபடுத்துச்சு ஆனால் நோக்கம் வந்து அதற்குள்ள கர்மகாண்டத்திலும் யானகாண்டத்திலும் தத்துவ கருத்துக்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கு இந்த உபநிஷத்துக்களே நீங்கள் வந்து தனியாக உபநிஷத்துக்களை யானகாண்டம்ன்ற போர்ஷன் எல்லாம் கிடையாது கர்மகாண்டத்துக்குள்ளேயே இந்த உபனிஷத்து உள்ளே வந்துடும் யான காண்டத்துக்குள்ளேயே இந்த உபனிஷத்தில் வந்துடும் அப்போ மருந்து எதுக்குள்ளையே வச்சுருப்பாங்க இனிப்புக்குள்ளேயே மருந்து வச்சுருப்பாங்க நீங்கள் யாகங்கள் வேள்விகள் அபிஷேக பூஜை எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் அப்புறம் துர்கா சுத்தம் அப்புறம் என்னது நாராயண சுத்தம் விஷ்ணு சுத்தம் நீலாசுத்தம் அப்படிங்குற பல சுத்தங்கள்லாம் இருக்குது இறைவனை போற்றி புகழக்கூடிய மேதாசுத்தம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் என்னது அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த நிர்குண பிரம்மத்தை பற்றிய உபதேசங்கள் உள்ளே இருக்குது லலிதா சகசிராவன் விஷ்ணு சகஸ் நவன் எல்லா இறைவனை பற்றிய மெய்ப்பொருளை பற்றிய நிர்குண பிரம்மத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளே இருக்குது நாம் இதை இத்தனை தடவை குடிச்சா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் நான் படிக்கலாம் ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அத்தனையும் மனப்பாடமாகி இதுக்குள்ளே போயிடுது மனசுக்குள்ளே போயிடுது அப்புறம் கொஞ்சம் உட்கார்ந்து அதை அது என்ன பொருள்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இறைவனுடைய தன்மை இன்னதென்று விளங்குகிறது அது அப்படி மனதில் பதிய பதிய எதை மனசில் நாம் பதிக்கிறோமோ அதுவாகவே நாம் சொரூபத்தை தியானிக்கு சொருபமாகுவவர் அமைந்தார் ஆக இந்த மலர்ந்த வாசகம் கர்ம காண்டத்திலும் உபாசன காண்டத்திலும் இவனுக்கு இதெல்லாம் செய் இந்த கர்மங்களை செய் செய் சொன்னதற்காரணம் அதற்குள்ள ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சு கொடுக்க பார்க்குது அதனால நமக்கு இதை செய்தால்தான் ஞானம் கிடைக்கும்னு மனசை பறிச்சு வச்சுருக்கோம் அப்படி இல்லை இதெல்லாம் செய்து கர்ம காண்டத்தையும் உபாசன காண்டத்தையும் முறைப்படு செய்து சித்த சுத்தி சித்த ஏகாகிரதம் பெற்று இறுதியில் என்னது ஆத்மவிசாரம் செய்து ஞானத்தை அடைய ஞானத்தால் தான் என முக்தி கிடைக்கும் சொர்க்க காமிகள் எந்த தெரியாது இன்னும் கர்ம போய் பார்த்தீங்கன்னா நம்மளை குழப்பி ஊற்றுறாங்க நீங்கள் உழவுக்குரிய வேள்வி செய்யுங்க உழவுக்குரிய எது செய்ய சொல்லி செய்யலாம் செய்யலாம் தப்பு இல்லை நான் நாலு நல்லது செய்யக்கூடிய வேள்விகள் பூஜைகளில் ஈடுபடுவது தப்பு இல்லை ஆனால் நம்மளுடைய நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது என்னது சொர்க்காதி பிராப்தி கிடைச்சிரும் அதுக்காண்டி இதை செய்கிறேன் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து ஈஸ்வர அர்ப்பணமாக செய்துவிட்டு நாம் நம்முடைய குறிக்கோள் எதில் இருக்கணும் என்னுடைய ஸ்வரூபத்தை நான் அறிய வேண்டும் அதில் அதில் சரியாக இருக்கணும் போகம் ஆர்வு இருக்கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்பே கான் ஆகமங்களும் சுபாவத்தை விதிக்குவோம் அத்தனை தெரியாதோ காகமே கருத்திடு நெருப்பே சுடு கசந்திடு வேம்பே நீ வேகவாயிவே அசையன என ஒருவரும் விதித்திடல் வேண்டாதே இந்த உலக கருமங்களை ஈடுபடுத்துறதுக்கு வேதம் ஒண்ணு சொல்லித்தர தேவையில்லை சாப்பிடுறதுக்கு சொல்லித்தர தேவையில்லை புணர்வதற்கு சொல்லித்தர தேவையில்லை இதெல்லாம் விலங்குகளாகட்டும் தாவரங்களாகட்டும் அதை இயல்புல தானாவே நடந்துட்டு இருக்கு இதுக்கு முயற்சி தேவையில்லை ஒருத்தர் வழிகாட்ட தேவையில்லை அப்ப வேதம் எதுக்கு வந்திருக்கு தரு விலங்குகளுக்கோ அல்லது அஹ் விலங்கு தரு விலங்குகளுக்கெல்லாம் வேதம் கிடையாது அதெல்லாம் வேதம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அதுக்கு சில விஷயங்களை இறைவன் என்ன பண்ணிட்டான் நிர்ணயிச்சுட்டா நீ இந்த வேலையை மட்டும் செஞ்சால் போதும் அப்போ மனிதனுக்கு அப்படி இல்லை வேதத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னா ஏதோ ஒன்றை அவன் பின்பற்ற வேண்டும் ஏதோ ஒன்றை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் ஆகவே வேதங்கள் இந்த கர்மகாண்டத்திலையும் ஞான காண்டத்திலேயும் சொன்ன விஷயங்கள் வந்து நார்மலாக நாம் செஞ்சிகிட்ருக்க விஷயங்கள் தான் மனசுக்கு இறக்கப்பட்டால் யாராவது கேட்டால் கொடுக்கத்தான் செய்கிறோம் யாருமே அப்படி கொடுக்காத ஆட்கள் யாரும் இல்லை இல்லையா இறை ஒரு ஒரு இயற்கை உபாதைகள் வந்துவிட்டால் உடனே என்ன பண்ணுறோம் பயப்படுறோம் இறைவனை வேண்டுறோம் கடவுளை பற்றி என்ன கத்துறோம் இதெல்லாம் நமக்கு இயல்பாக இருக்கிற விஷயங்கள் இதை வேதம் சொல்கிறதுக்கு முற்படலை இதுக்கு பின்னாடி ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறது அது என்னவென்றால் சச்சித் ஆனந்தமாகிய பிரம்மம் நீயாகவே இருக்கிறாய் நீ கேடும் ஆனந்தம் நீயாகவே இருக்கிறாய் இதெல்லாம் செய்து கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இடையில் என்ன பண்ணிடும் போயிடும் ஆனால் நீ ஆனந்த சுரூபமாகி நீ ஒருபொழுதும் நீங்காமல் அழியாமல் இருக்கிறாய் அப்படின்னு இதுக்கு இந்த காகமே கருத்திடு நெருப்பே சுடு கசந்திடு வேம்பே நீ வேகவாயுவே அசை என்பதற்கு விதி சொல்ல வேண்டிய அவசியமில்லை கர்மகாண்டத்தை உபாசன காண்டத்தை பின்பற்றுவதற்கு மனிதனுக்கு பெரிய வழிகெல்லாம் சொல்லல சொல்ல வேண்டியதில்லை அவனே அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறான் இன்னும் கொஞ்சம் உற்சி காற்றார் அடுத்த ரெண்டு பாடல்களில் கள்ளும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய் காமத்தின் மனதானால் கொள்ளும் என்றொடு கலவி செய் எனில் இவன் குறையலாம் தொடான் என்றே தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவறுவதே கருத்தாகும் வில்லும் இவ்விதி என்னெனில் பூர்வநியமாம் விதி என்றேன் ஒன்று பிரிலிமினரி முதல் சொன்னது பூர்வம் பூர்வ நியமம் விதி சித்தாந்தமாக சொன்னது முடிந்த முடிவாக சொல்வது ரெண்டு இருக்குது அப்போ பூர்வத்தில் என்ன சொல்வது கண்டபடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனை ஒரு விலங்குகள் எப்படி இருக்கிறோம் அது கண்டதை தின்பதும் கண்டதை புணர்வதுமாக இருந்தவனை கூப்பிட்டு அளவு இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிடு அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் நெறிப்படுத்துச்சு உடனே வேதமே சொல்லியிருக்கு கல் சாப்பிட்லாம் வேதமும் சொல்லியிருக்கு ஊண் சாப்பிட்லாம் வேதமே சொல்லியிருக்கு புணரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை என்ன பண்ணுறான் அதை விதியாக எடுத்துக்கிறான் இல்லை இல்லை இல்லை இல்லை நோக்கம் நீ இந்த ஈடுபாடை கூடாது என்பது தான் நோக்கம் அப்புறம் சொல்லியிருக்கேன்னா நீ கண்டதை தெரிஞ்சிகிட்ருந்த அதுக்குலேருந்து கொஞ்சம் குறைஞ்சி உடனே என்ன பண்ணுறதுக்கு ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் சொன்னது மது இறைச்சிகள் உண் என்ற சுருதி மணந்து மாறுனல் பாறாய் மிதுநயிர் செய்யும் புத்திர உற்பத்தியால் வெறும் வென்ற விதி பாராய் அடுத்த ஸ்கெப்பில் உபாசனா காண்டத்தில் அதெல்லாம் மாவிசமோ கல்லோ இறைவனுக்கு படைச்சிட்டு நீ சாப்பிடக்கூடாது அதை கொண்டு காக்காக்கி வச்சிரு நீ என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அது படையல் பண்ண சாப்பாட்டை நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிருச்சு இறைவனுக்கு மட்டும்தான் அந்த பழி கொடுக்கணும் படி கொடுத்தது நீ என்ன பண்ணவே கூடாது சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி நீ விரதம் இருக்கணுன்றது அதுபோல் சில குறிப்பிட்ட நாட்களில் நீ என்ன பண்ணக்கூடாது சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ எதுக்கு மட்டும் அப்போ இந்த இது தாம்பத்திய உறவு எதுக்கு மட்டும்தான் வச்சுக்கணுண்டு உன்னுடைய வாரிசை நிலைநாட்டுவதற்கு ஒரு குழந்தை பெற்றுங்கிறதுக்கு மட்டுந்தான் மற்ற நாட்கள்லாம் வந்து எது சகோதரி உறவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ச்சு என்னது முதல்ல என்ன சொல்லிச்சு கண்டபொழி தெரிஞ்சவன ஒரு ஒழுங்குபடுத்துச்சு இப்போ என்ன சொல்லப்படுது கூடவே கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்கேன் கடைசியில் என்ன சொல்லுதுன்னா இதையும் விட்டொழி எதி நைட்டிய வண்டிக்கு இகிழ்ச்சியற்றதும் பாரா கடுமையான பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும் துறவியாக மாற வேண்டும் நீ என்ன பண்ணணும் மது இறைச்சிகள் என்பது கூடவே கூடாது அது பக்கமே போகக்கூடாது மிதுனை பற்றி நினைச்சே பார்க்க கூடாது உனக்கு அதெல்லாம் ரைட்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவனை எதுவாக மாற்றுது எதியாகவும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவும் மாற்றி விடுகிறது அப்ப எங்க கொண்டு வந்து விடுறதுக்குத்தான் வேதம் உபாசன காண்ட கர்ம காண்ட சொல்லுச்சு இவனை எதனோடும் இவனை தொடர்பு கொடுத்தாமல் இவன் மாத்திரமாக இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறது மெல்ல மெல்ல மெல்ல கொண்டு வந்துச்சு அப்போ கர்மங்கள் செய் கர்மங்கள் செய்யு சொன்னதை போய் எடுத்துக்கிட்டு கர்மத்தினால ஞானம் கிடைக்கும்னு நான் முடிவு பந்துடக்கூடாது அது பூர்வ நியமம் இப்போ என்னது சித்தாந்தம் விதி கோடு போட்டு எழுத சொன்னதுனால கோடு போட்டு தான் எழுதணும்னு பிள்ளையை நினச்சிடக்கூடாது ஒரு காலத்தில் அது பழக்கமானவன கோடை எடுத்துட்டு நாம் எழுதலாம் அதை அறிந்து கண்பங்கள் ஆசைகள் ஒளிந்து ஆனந்தமடைவாயே அடுத்து கேள்வியன் இருபத்தி ஏழு உலகமான அஞ்ஞானமும் கருமமும் உறவென்ற வழி கூடும் பளவுமான அஞ்ஞானமும் ஞானமும் பகையென்பது உலகானால் நிலவிலே மறுபோலே அஞ்ஞானமும் நிவள ஞானத்தோடே குளவி நின்று இந்த சிருட்டிகள் செய்யவும் குடுமோ குருமூர்த்தி சாமியும் கருமமும் ஞானமும் ஒன்று கொண்டு என்ன பகைமை சரி அஞ்ஞானமும் ஞானமும் ஒன்று கொன்று இல்ல இல்ல கருமமும் கருமமும் ஒன்று கொண்டு உறவு கருமமும் ஞானமும் ஒன்று கொன்று பகை அஞ்ஞானமும் ஞானமும் ஒன்று கொன்று பகை அப்ப இந்த ரெண்டு வேறுபட்ட பொருட்கள் ஓரிடத்துல இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு சாமி நிலா வந்து தூய்மையாக வெண்ணிலமாக இருந்தாலும் கூட அதிலே மறு இருப்பதைப் போல ஞானமானது தூய்மையாக இருந்தாலும் அதற்குள்ளே அஞ்ஞானம் ஒரு மறுபோல இருந்து விட்டு போக மட்டுமே அதனால் அஞ்ஞானத்தினால் ஞானத்தை அடைய முடியும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படின்றார் அஞ்ஞானம் ஒன்று அதுக்கு பகையான பொருள் இல்லையே மறு நிலாவுக்கு மறு வந்து ஒரு பகையான பொருளாக தென்படவில்லையே அதுக்குள்ளே இருக்கும் தானே இந்த அஞ்ஞானம் உள்ளே இருந்து என்ன பண்ணுது சிருட்டிகளை எல்லாம் செய்து கொடுக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமே அப்படியும் அப்படிங்கிற இதுகளில் இருக்கு இப்போ சூத்தங்கள் எல்லாம் வருது என்னது இறைவன் என்ற மிகப்பெரிய அந்த விஸ்வரூபமாக இருக்கூடிய இறைவன் விராட்டுடனாக இறைவனுடைய மறுபோல சிருஷ்டிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிருஷ்டிகரமெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுது அது போல இருந்துட்டு போட்டுவேன் அப்படின்ற சொரூபஞானமும் விருத்தி ஞானமும் என்று சோதி ஞானமும் இரண்டாம் சொரூபஞானமே விருத்தியின் ஞானமாய் தோன்றும் வேறு இலைமைந்தா சொருவஞானம் அஞ்ஞான சத்துருவன்று சுளுத்தியில் கண்டாயே சொருவஞானத்தில் மறுவும் ஐஞானத்தை சுடும் விருத்தியின் யானம் இதுக்கு அடுத்த பாட்டு திருஷ்டாந்தத்தை படிச்சுட்டா இது வழங்கும் இது துருத்தி மாயையை சுளுத்தியில் சுடாத சத்தொருபஞானந்தானே விருத்தி யானமாய் சுட்டது எப்படி என்று வெயிலை வெயிலால் உலகெங்கும் பரித்த சூரியன் சூரியகாந்தத்தின் பற்றி அக்னியாகி எரித்தவாறுபோல் சமாதியில் விருத்தியால் எரிக்கும் என்று அறிவாய் இந்த கேள்வி எண் இருபத்தெட்டு கேள்வி எண் இருபத்தேழுனுடைய விடையோடு தொடர்புடையது ரெண்டு சேர்த்தான் படிக்கிறோம் கேள்வி எண் இருபத்தேழின் விடையையும் கேள்வி எண் இருபத்தெட்டினுடைய கேள்வியும் ரெண்டு சம்பந்தப்படுத்தினா தான் அதுக்கு பொருள் தெரியும் எப்படி தசமன் கதை இந்த ஏன்னா மாயையினால் ஜீவருக்கு ஏழு அவஸ்தைகள் உண்டாகுன்றதும் தசமன் கதையும் ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுறது விளக்குவதற்காக வந்தது அதுபோல் இந்த ரெண்டும் எனது சூரியன் சூரியனுடைய ஒளி ஏகமாக இருக்கிறது அது எந்த பொருளையும் என்ன பண்ணுறது எரிப்பது கிடையாது அதுபோல சோதி யானம் சோதி யானம் என்பது என்ன எப்படி இருக்குது எங்கும் பறந்தது அது சொருபஞானமாக இரு சோதி யானம் என்பது சூரியன் போல சொருவ யானம் என்பது சூரியனுடைய கிரணங்கள் போல சூரிய கிரணங்கள் சகலமும் விரிந்து பறந்து கிடக்கிறது எந்த ஒரு பொருளையும் அது எரிப்பது இல்லை ஆனால் விருத்தி யானம் என்பது எதுபோல லென்ஸு அந்த சூரியகாந்த கல் அதுபோல அந்த சூரியகாந்தக்கல்லால் குவிக்கப்படும் ஒளிக்கதிர்கள் போல எது விருத்தி யானம் விருத்தி யானம்னு என்ன நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற எண்ணம் அப்போ அது என்ன பண்ணும் கீழே இருக்கக்கூடிய பொருளை எரித்துவிடும் சூரியகாந்த கல்லில் குவிக்கப்படும் அந்த ஒளிக்கற்றைகள் கீழே இருக்கக்கூடிய பொருள்களை எரித்துவிடும் அதுபோலவே விருத்தி ஞானமானது அஞ்ஞானத்தை என்ன பண்ணிடும் நீக்கிவிடும் அப்போவே ஞானம்தான் அது முக்தியை கொடுக்கும் ஞானம்தான் அஞ்ஞானத்தை நீக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் கர்மம் ஒரு என்ன பண்ணாது நீக்காது இப்போ ஞானமும் அஞ்ஞானமும் ஒரே இடத்துல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதில்ல அப்போ ஞானமும் அஞ்ஞானம் எப்படி ஒரு இடத்துல இருந்துக்கிறதுன்னு சொன்னால் இந்த எரிக்கப்படுற பொருள் இருக்குது சூரிய ஒளி அது அந்த பொருளை எரிக்கிறது இல்லை அதுபோல் இந்த சொரூபஞானமும் சுளுத்திய அவஸ்தையில் இருக்கிற சொரூபஞானம் அதுபாட்ட அங்கே அஞ்ஞானமும் என்ன பண்ணுது அதுபாட்ட சூரிய கிரணங்கள் எரிக்கப்படும் பொருள்கள்லாம் இருக்குது ஆனால் எரிக்கப்படுவது கிடையாது ஆனால் சாக்கிய அவஸ்தையினர் இந்த ஆத்மவிசாரம் செய்து உருவான சமாதி அவஸ்தையில் உருவான என்னது நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி என்ன பண்ணியிருக்கு ஐஞ்ஞானத்தை எரித்து விடுகிறது ஆகவே சொருப ஞானமும் அஞ்ஞானமும் ஒன்றுக்கொன்று பகை ஆனால் விருத்தி ஞானமும் ஒன்றுக்கொன்று பகை என்பதை புரிந்து கொங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார் கேள்வியம் இருபத்தி ஒன்பது அருளும் ஐயனே திருவித கரணத்தால் ஆகிய தொழிலெல்லாம் கருமம் அல்லவோ காரியம் என்றோ உரிய கருமம் அஞ்ஞானத்தை கெடுக்கும் என்று ஆகாதோ பெரிய ஞானம் என்பதற்கொரு பெயரிட்ட பெருமையை உறையீறேன் தானே ஏன் நீங்க எவ்வளோ பிடிக்காதமா இருக்கிறீங்க இந்த விருத்தி ஞானம் நாம் செய்து தொடர்ந்து இந்த ஞானம்தான் எப்படி வருவதெனில் இடைவிடாத விசாரத்தால் வந்தடைந்தவன் சொன்ன இடைவிடாத விசாரம் என்பது உள்ள தொழில் அது கருமம் தானே ஆனால் கருமத்தினால்தான் என்ன பண்ணுது அஞ்ஞானத்தை நீக்க முடியும் என்று எடுத்துக்கொள்ளலாம் விருத்தி ஞானம் எங்கிருந்தோ வரல எங்கிருந்து வந்தது ஆத்ம விசாரம் செய்து இடைவிடாத விசாரம் செய்து தோன்றிய ஒரு எண்ணம் அப்ப தோன்றிய தொடர்ந்து இருக்குது அது என்ன உள்ள தொழில் உள்ள தொழில கருமத்தினால தான் எது தோண்டியது விருத்தியானம் அந்த விருத்தியான அஞ்ஞானத்தை என்ன பண்ணுச்சு போக்குச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமே விருத்தி ஞானம் அந்த கருணத்தோடு விருத்தி ஆகிலும் வைந்தா ஒருத்தி மக்களே தங்களின் கண்டோமே கருத்தனாகிய புருட தந்திரங்களாம் கருமங்களவை போல வகுத் வருத்த ஞானமோ புருட தந்திரம் அப்பா இந்த கருமம் என்பது ஒன்றை அடைதல் என்று அர்த்தம் மற்ற விருத்திகளை கொண்டு ஒரு பொருளை அடையலாம் அது கருமத்தில் சேரும் ஆனால் அந்த விருத்தி யானம் என்பது மற்ற விருத்திகளைப் போல அல்ல அது ஒன்றை அடைவதற்காக செய்யப்படும் தியானமோ தவமோ அல்ல அது நம்முடைய சொரூபத்தை விளக்கி வைப்பது அது நம்முடைய சுரூபத்தை விளக்கி வைப்பது நாம் முயற்சி செய்து ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த எண் அந்த பொருளை அடைதல் என்பதற்கு கருமம்னு பேர் அதுக்கு புருட தந்திரம்னு பேர் நாம் முயற்சி செய்தால் புருட தந்திரம் ஆனால் இங்கே நாம் முயற்சி செய்தோம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி ஞானம் ஏற்பட்டது ஆனால் அந்த விருத்தி யானம் அஞ்ஞானத்தை நீக்குதல் என்பதற்கே அது கருமம் அல்ல அது வஸ்து தந்திரம் அது என்னது நாம் சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் சதிகல்ப சமாதை செய்து இந்த விருத்தி ஞானத்தை உருவாக்கியிருக்கு இந்த விருத்தி ஞானம் எப்படி இருக்குது சதா ஓடிக்கிட்டு இருக்குது நம்முடைய ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் நிர்விகல்பமாதியில் அந்த விருத்தி ஞான அழித்து விட்டு தானும் என்ன மாய்ந்து விடுகிறது எஞ்சியிருக்கக்கூடிய பொருள் எது வஸ்து மாத்திரமாக இருக்கிறது அதற்கு வஸ்து தந்திரம் என்று சொல்ல வேண்டும் நிர்விகல்பமாதியில் அஞ்ஞானத்தை நீக்க பயன்படும் விருத்தி ஞானம் இருக்கே அது வந்து வஸ்து தந்திரம் அதனுடைய இந்த விருத்தி ஞானத்துக்கு பெருசா வேலை இல்லை வஸ்து இதை என்ன பண்ணிடுன்னா ஆக்கிரமித்துக் கொள்ளும் அதை அரவணைத்து கொள்ளும் ஆனா நாம புருஷ தந்திரம் செய்த அடையின்ற பொருட்கள் இருக்கே அது அப்படி இல்லை நாம போய் அந்த பொருளை என்ன பண்ணிக்கிறோம் அழைந்து விடுகிறோம் ஆனா அங்கு பிரம்மமானது அது தன்னை தனக்குள்ளே எல்லாவத்தையும் என்ன பண்ணிக்கிறது இல்லாமல் செய்து விடுகிறது புரியுது இந்த இது ஒரு விஷயம் மட்டும்தான் வேறுபடுது அந்த ஏன் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஞானத்தால் தான் அஞ்ஞானத்தை நீக்க முடியும் விருத்தி ஞானத்தால் தான் அஞ்ஞானத்தை நீக்க முடியும் அதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை விற்பி வியாப்தி பலவியாத்தியில் சொல்லிட்டார் சூரியனை பார்ப்பதற்கு கண் இருந்தால் போது விளக்கின் மொழி தேவையில்லை இருட்டதையில் உள்ள பொருள்களை காண்பதற்கு கண்ணும் வேண்டும் விளக்கும் வேண்டும் ஒரு தடவை இங்கே இன்னொரு தரம் கொஞ்சம் உறக்க சொல்றான் நடக்கு மகுத்த கர்மங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும் மிகுத்த ஞானம் அப்படி என்று தியானமும் விவேக ஞானமும் பேரே செகத்தில் ஒன்றை ஒன்றாய் இவன் பாவிக்கும் தியானம் கற்பித யோகம் முகத்தமாக கண்ட கண்ட ஞானமே வாஸ்தவம் மோகமாய் மயங்காதே இப்போ உள்ள தியானம்னு பேரு இப்போ நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பது உள்ள தொழில் போல் தியானம் செய்து பிரம்மத்தை அடைய முடியும் அப்படி பண்ண முடியாது இது சரியாக புரிந்து கொள்ளுதல் என்பது அதனால் அது வந்து விவேகம் அதுக்கு என்னென்னு பேர் விவேக ஞானம்னு பேர் இப்போ நாம் தியானம் செய்தால் அந்த பொருளை அடைந்திரலாம் அப்படி பிரம்மத்தை நாம் தியானம் செய்து அடைய முடியாது ஏன்னா பிரம்மம் என்பது நானே தான் என் சொருபமே தான் என்னுடைய சுரூபத்தை குறித்து நான் தியானம் செய்யவே முடியாது ஏன் அது நானாகவே இருக்கிறேன் நான் அல்லாத பொருட்களைத்தான் தியான தொழில் செய்து ஒன்றை அடைய முடியும் இங்கே பிரச்சனை என்னன்னா அந்த தியானிக்கப்படும் பொருளை யார் தான் தியானிப்பவனேதான் இப்படி என்று புரிந்து கொள்ளுதல் தான் தவிர இதை அடைதல் என்ற ஒன்றே இல்லை பிராப்தசிய பிராப்தி அப்படின்னா ஏற்கனவே அடைந்த ஒன்றை அடைதல் அதை புரிந்து கொள்ளுல் அதனால் சொல்கிறாரு தியானமும் விவேக ஞானமும் வேறே சகத்தில் ஒன்றை ஒன்றாயவன் பாவிக்கும் தியானம் கற்பிதயோகம் முகத்தமாக கண்ட ஞானமே வாஸ்தவம் மோகமாய் மயங்காது இந்த தியான யோகம் செய்து கற்பித யோகம் செய்து அடைந்த பொருள் என்னாயிரான் மாறிப்போக வாய்ப்புண்டு அனா முகத்தமாக கண்ட ஞானம் அது வாஸ்தவம் அது ஒருபொழுதும் நீங்க கண்டறிந்தது ஞானம் கேட்டதுதனை கருது பாவனை யோகம் கண்ட வேர் மறந்துவோம் கண்டது மறவாதே கண்ட வஸ்துவை யான வஸ்துக்குள் கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது யானமே கருமம் என்று அறிவாயேன் நல்ல இந்த தியான யோகம்னா என்ன ஞான யோகம்னா என்ன நல்லா பிடிச்சாலாக தான் சொல்லியிருக்காரு புரியுதல் தியானம் செய்தது என்றால் என்ன விருத்தி ஞானம் என்பது என்ன அப்படின்றத நல்லா சொல்லியிருக்காரு கண்டு அறிந்தது ஞானம் அதாவது மட்டும் அவங்க சொல்றத கேட்டது தன்னை கரு அதை கண்டு அறிந்ததுன்றதுக்கு நாமளே நேராக பார்த்துறது அது ஞானம் கண் கேட்டது தானே கருது பாவனை யோகம் ஒருத்தர் சொல்ல கேட்டு நாம் கற்பனை பண்ணிக்கிறது கருது பாவனை கண்டவேறு சொலை கேட்டது மறந்து போகும் இன்னொருத்தர் சொல்லி நாம் கேட்டு மனசில் கற்பனை பண்ணுறது மறந்து போகும் ஆனால் கண்டது நாமளே நேராக பார்த்த விஷயம் மறக்காது சொல்கிறோம்ல என் கண்ணால் பார்த்த என் கண்ணால் இன்னொரு படி மேலே ஆத்மவிசாரம் என்ன சொல்ல கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதைவை இங்கே இந்த கண்டதுன்றதுக்கு கண்டது மறவாதேன்னு சொல்றதுக்கு தீர விசாரித்து அடைவது மறக்காது அப்படின்றதான் இருக்குது கண்களை மட்டுமே கண்டதுன்னு நினைச்சிடக்கூடாது கண்ட வஸ்து மெய் தியான வஸ்துக்கள் பொய் அப்படி அப்படி ஆத்ம விசாரம் செய்து அபரோட்சமாக அடைந்த பொருள் அது மெய் தியான வஸ்துக்கள் பொய் ஆனால் ஒன்றை கற்பனை செய்து மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து ஒரு பொருளை அடைவது அது என்ன ஆயிரும் காணாமல் போய்விடும் அழிந்து போய்விடும் கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானமே இந்த ஐஞானத்தை நீக்கி கோபம் கொண்டு ஒரு வினாடியில் இல்லாமல் செய்துவிடக்கூடிய தன்மைகளுக்கு தான் உண்டு திருத்தி ஞானத்திற்குத்தான் உண்டு கருமம் அறிவாய் கருமத்தினால் அப்படி என்ன பண்ண முடியாது அஞ்ஞானத்தை நீக்கவே முடியாது கேள்வியன் முப்பது சர்வமுத்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் வந்தென்றால் சருவமுத்தியும் சத்தியம் வந்தென்ற சங்கியாதே நீ கேள் உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் உருவமாகும் அப்பொழுது கண்ணால் கண்ட உருவம் பாஸ்தவமானேன் கேட்டவன் இன்னொன்று கண்டவன் ஒருத்தன் கேட்டவன் இன்னொருத்த கண்ணால் கண்டவன் டெல்லிக்கு போயிருக்கீங்களா போகாதவன் டெல்லிக்கு போனவன் சொல்கிறதை கேட்டு மனசுக்குள்ளே கற்பனை அடிக்கிறான் அந்த கற்பனை பொய் நேராக டெல்லியை பார்த்துட்டான் அவனே இப்போ மனசில் கற்பனை வச்சுருந்தானே அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு எது மெய் ஆயிடுச்சு நேராக பார்த்தது மெய்யாயிடுச்சு அப்போ இந்த சர்வமுத்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றால் சர்வமுத்தியும் சத்தியம் அன்றென்று சங்கியாதே நீ கேள் அப்போ முத்தியை சந்தேகப்பற்றாத ஏன் தியானம் செய்து அடைகின்ற எல்லாமே என்னதுன்னு சொல்லிட்டான் பொய்யின்னு சொல்லிட்டேங்க அப்ப கடைசில இவன் வந்து சதிகல்ப சமாதி பெற்று இந்த என்னது என்ன விருத்தி ஞானத்தை பெறான் சதிகல்ப சமாதி அடைந்து விருத்தி ஞானத்தை பெறான் அதனால இதனால் அடையப்படும் வஸ்துவாகி பிரம்மம் என்னன்னு நினைச்சிடாத பொய்யன்னு நினைச்சிடாத மற்றதெல்லாம் பொய் அடையப்பட்ட வஸ்துவாகி பிரம்மம் மெய் அது மெய்யாகவே இருக்கிறாய் சடமது கேள்வியின் முப்பத்தி ஒன்னு சடமது ஆகிய தியானம் மெய்யாகிய சர்வமுத்தியை நல்கும் திடமானது எப்படி எனில் அவரவர் தியானமே பிறப்பாகும் உடல் ஆசையால் தியானிக்கு தியானித்த உடல்களாகுவரும் ஐந்தார் தொடர்பவம் கர சொவை தியானிக்கு சொருபமாகுவரும் ஐந்தா முன்னாடி இவர் வந்து ஒரு ஒரு வார்த்தையை ஒத்துக்கிட்டார் எந்த இடத்துலன்னா விருத்தி ஞானம் அந்த கரணத்தோடு விருத்தி ஆகிடும் மைந்தா அப்படின்னு எண்பத்தோறாவது பாட்டுல என்ன சொல்லிட்டாரு இந்த விருத்தி ஞானம் எதுல உருவானதுன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த கணத்தில இருந்தான் உருவானதுன்னு ஒத்துக்கிட்டாரு அதனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பிரம்ம வஸ்து பொய்யன்னு சொல்லிடக்கூடாது இப்ப நிறுவனம் பண்ண வேண்டியிருக்கு அந்த கரண விருத்திலதான் விருத்தி யானம் உருவாச்சு ஆனால் அதனால் அடையப்படும் பிரம்மமானது மெய் வஸ்து பொய் வஸ்து அல்லன்னு நிறுவனம் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை வளர்க்குறது சடமது ஆகிய தியானம் மெய்யாகிய சர்வமுக்தியை நல்கும் திடமானது எப்படி சதிகல்ப சமாதி வரைக்கும் என்னது ஜட வஸ்துக்களுக்கு ஒரு கற்பனையாக தான் போயிட்டுருக்கு ஆனால் அது எந்த பொருளை தந்துருச்சு விற்பி ஞானம் போய் அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ப்பொருளை காட்டிவிட்டது எப்படி அது நடந்தது எனில் அவரவர் தியானமே பிறப்பாகும் உடல் அவசையால் தியானிக்க தியானித்த உடல்கள் ஆகுவோர் வைந்தார் நாம் கற்பனையில் எதை ஒன்றை மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்போ இங்கே பிரம்ம விசா ஆத்ம என்ன நடக்குதுன்னா சொரூபத்தையே தியானிக்கிறோம் சுரூபத்தை தியானிக்கனா எப்படி நான் சத்து நான் சித்து நான் ஆனந்தம் அப்போ சத்து சித்து ஆனந்தம்ன்றது எப்படி சொரூபம் நான் அழியாத பொருள் நான் அழிகின்ற பொருள் அல்ல நான் ஜட பொருள் அல்ல நான் துக்கப்பொருள் அல்ல அப்படி தியானம் சொரூப தியானன்றது எப்படி இருக்குது இதுவாக எண்ணி செய்ய முடியாது இதெல்லாம் அல்ல அல்லன்னா சொல்ல முடியும் மிஞ்சி இருக்கிறது யார் மாத்திரம் இந்த நான் நான்னு சொல்லிகிட்டு அந்த நான் நான்றது மாத்திரம் மிஞ்சி இருக்கக்கூடியது அதனால் தொடர் பவம் கெட சொரூபமே தியானிக்கும் சொரூபமாகும் தன்னை குறித்தே ஒருவன் தியானம் செய்தால் தன்னையே அடைகிறான் ஆனா தான் உடம்புன்னு சொல்லி தியானம் பண்ணிடக்கூடாது தன்னை குறித்த தியானம் முப்பத்தி ரெண்டு பிரம்மரூபத்தை தியானித்த பேர் நிலும் பிரம்மமாகுவர் என்றால் நரசரீரமாம் குறவனே விசாரம் ஏன் தியானம் ஏன் என்ன அப்ப பேசாம சாமி இந்த புஸ்தகம் பாடம் நடத்துறதுன்னா விட்டு போட்டு என்ன பண்ணலாம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு தியானம் பண்ணிடலாமே அப்படி கேட்காத தம்பி பரமபாவனை பரோட்சமாக பின்வாந்த பரோட்சமே அபரோட்சம் திறவிச்சாரமாக ஞானமாக முக்தியாம் தீர்வை அது அறிவாய் இது தம்பி முதல்ல எதில் தொடங்கணும் பரமபாவனை பரோட்சம் அதாவது குருநாதன் சொல்ல அனுபவமிக்க குருநாதன் சொல்ல கேட்கணும் பரோட்சம் அப்புறம் அபரோட்சம் என்னது அபரோட்சம்னா என்ன நிதித்தியாசனம் சிரவணம் பரோட்சம் அப்புறம் நிதித்தியாசனம்ன்றது அபரோட்சம் இந்த அபரோட்சத்தை எதுக்கு எடுத்துக்கூடாது அனுபவம் எடுத்துடக்கூடாது இந்த அபரோட்சத்துக்கு என்ன பேரு நிதித்தியாசனம் அடுத்து என்னது திறவிச்சாரம் திறவிச்சாரம்னா பதசோதனம் அப்புறம் என்னது ஞானம் அப்புறம் என்னது முக்தி இதுதான் ஸ்டெப்பு அப்படின்ற கேள்வி எண் முப்பத்தி மூன்று வீடைதான் பரிபூர்ண ஸ்வரூபத்தில் விருத்தி ஞானமும் கூடி சேடமாகினால் அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் சாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம்பொடி தானும் மண்ணோடு வாயும் ஊடி ஞானமும் அறிவிலாமையை கெடுத்து ஒக்கவே கெடுந்தான ஊடி அப்படின்றதுக்கு என்னது ஊழல் செய்து எதோடு ஊழல் செய்து ஐஞ்ஞானத்தோடு விருத்தி ஞானம் ஐஞானத்தோடு செய்து ஐயா அறிவில்லாமைன்னா அஞ்ஞானத்தை கெடுத்து தானும் கடைசியில் எது ஏதாயிரம் அழிந்து போகும் எதுபோல தேஸ்தாங்கட்டை பொடி போல கேள்வியின் முப்பத்தி இந்த நிச்சயம் முத்தருள் அனுபவம் இருப்பது எப்படி என்றால் சிந்தையற்ற பூமண்டல ராசனம் சிசுவும் போல் மறந்து போ உண்டென்று பலர் சொல்லி நகையாவ அந்தரத்தை ஒன்றும் மீழ்ந்தது ஒரு கொசு இடம் அவர்களை நகையாது அப்போ இந்த ஜீவன் முக்தர்களுடைய ஆனந்த அனுபவம் எப்படி இருக்கிறது கவலை இல்லாத ஒரு பூமண்டல ராசன் கவலை இல்லாத சிசு குழந்தை அதுபோல எல்லையற்ற ஆனந்தமாக இருப்பார்கள் இல்லையா அவர்களுக்கு என்ன கிடையாது பந்தம் முத்தி என்பதெல்லாம் ஜீவன் முக்தர்களுக்கு கிடையாது அப்படி யாராவது இருக்குன்னு சொன்னா அது கேலி பேசுற மாதிரி கொசு ஆகாயத்தை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிருச்சான் உமிழ்ந்திருச்சான் அதுபோல ஆகாய சாப்பிடுறது பந்தம் ஆகாயத்தை உமிழ்ன்றது எனது புத்தி இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது அவர்களுக்கு பந்தம் ஒத்தி என்பது கிடையாது மலடி மைந்தனும் தானுவின் பொருடனும் வான்மலர் முடிசூடி இலகு கந்தர்ப்ப நகரிடைய சுத்திகை ரசதம் விளைபேசி கலகமாய் முயல் கொம்பினார் குத்து கலை திருவரும் மாண்டார் அழகையாயினர் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்காதேன் இப்படி ஒரு விவகாரம் இல்லவே இல்லை இல்லாத பொய் இது பேரெனது இல்லவே இல்லை இல்லாத பொய் அதை கேட்கறதுக்கு எப்படி இருக்கு இன்ட்ரெஸ்டர் ஆமா மாயை என்பது பொய்யனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமை தாயை எந்தி மக்களுக்கு ஒரு பிறவியும் சாதியும் வேறுண்டோ சேய சொர்க்கமும் நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் தூய சத்து சித்து ஆனந்த ஊரணூபமாக இருப்பாயே அப்போ மா இந்த ஜீவேஸ்வர ஜெகத்துன்னு வந்துருச்சுனாலே மாயை மாயையே போய் அப்போ ஜீவேஸ்வர ஜெகத்து எல்லாமே என்ன தான் பொய் தான் அதில் அதில் எதையாவது ஒன்றை இது மட்டும் இருக்கட்டும் சாமின்னு வச்சுக்கிறார நமக்கு நெகேட் பண்ணுறதுல தயக்கம் நிறையா இருக்குது இதயமாக தள்ள சொல்கிறீங்க இதையுமா எங்கள் அம்மாவும் கூடையா எங்கள் அப்பாவும் கூடையா என்னுடைய தம்பிய கூடையா என்னோடய பையனை கூடையா எதையாவது ஒன்று என்ன பண்ணிக்கிறான் வச்சுக்கிறோம் இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறப்ப வீட்டை காலி பண்ணுறப்ப சில நேரங்களில் தெரியும் நமக்கு எந்த பொருளை என்ன பண்ணமா மனசு இருக்காது விடுறதுக்கு மயசு இருக்காது கீழே போட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறேன் இதை மட்டும் எடுத்துக்கிறேன் இதை மட்டும் இது வெளியே மட்டும் இல்லை உடம்புக்குள்ளேயும் அதே தான் நடக்குது மனசுக்குள்ளேயும் அதே தான் நடக்குது நெகேட் பண்றதுன்னா இங்க சொல்றாங்க நூறு சதவீதம் அனைத்தையும் பண்ணி விட்டு மனதால் நீக்கிவிடும் பங்கையாசனன் முதல் கேள்வியின் முப்பத்தி அஞ்சு பங்கையாசனன் முதல் பல தேவரும் பாரூல பெரியோரும் கங்கையாவியான் தீர்த்தமும் தேசமும் காலமும் மறைனாலும் அங்கமாறும் அந்திரங்களும் தவங்களும் அசத்தியம் என சொன்னால் எங்கள் நாயகனே அதனால் குற்றமில்லையோ மொழியீரை எல்லாரையுமா தள்ள சொல்றீங்க இவங்கெல்லாம் நான் வழிபாடு பண்ணி என்னை என்ன பண்ணவங்க மேல்நிலைக்கு கொண்டு வந்தவங்களாச்சே அப்படி எல்லாவற்றையும் தள்ளிவிடும் எதெதெல்லாம் நாமரூபமோ அதெல்லாவற்றையும் தள்ளிவிடும் எதெல்லாம் மாயையோ மாயினுடைய ப்ராடக்ட்ஸுகளோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணி தள்ளிடுது மீதி யார் மாத்திரம் இருப்பா நான் மாத்திரமாக இருப்பேன் சொற்பனந்தனில் கண்டதை பொய்யென்று சொல்வது பிழையானால் அற்பமாயியில் தோண்டிய சகங்களை அசத்தனில் பிழையாமே சொற்பனந்தனில் கண்டதை பொய்யென்று சொல்லலாம் எனமைந்தான் அற்பமாயில் தோண்டிய சகமெல்லாம் அசத்தியமையனா தம்பி நீ கேட்ட இத்தனை பேரை தள்ளடுமா இவங்கெல்லாம் பொய்யான்னு கேட்குற பொய்யுன்னு சொன்னால் என்னைய என்ன பண்ணிக்கிருவாங்க பிடிச்சிக்கிருவாங்க அந்த பேச்சுக்கே இல்லை நான் ஒரு லாஜிக் மட்டும் சொல்கிறேன் கனவு உண்மைன்னு ஏத்துக்கிட்டேன்னா இதெல்லாம் உண்மைன்னு ஏற்றுக்கோ கனவு பொய்ன்னு சொன்னா இதெல்லாம் பொய்ப்பா நீ விடை யார் போட்டுருவோம் விடை நீ ஏன் சொல்லிக்கோ ஏன்னா என்னை மேல பழி போடக்கூடாது கேள்வி எண் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு பொய்யை மெய்யென்ற மூடர் பொன்னியர் என்று புராணம் கூப்பிடுமானால் மெய்யை மெய்யன்ற ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாத்திரம் உண்டோ பொய்யது ஏது எண்ணின் நாமரூபங்களால் பூதம் ஆகிய மாயை மெய்யது ஏது எண்ணில் சச்சிதானந்தமாய் விதிக்கும் ஆன்மாரே அப்ப புராணங்கள்ல இந்த பங்கையாசனன் முதல் பல தேவர் பார்வுல பெரியோர் எல்லாமே தெளிவுவா கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அது எல்லாமே எதனுடைய எதிலிருந்து தோண்டியதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு மாயிலிருந்து தோண்டியதுன்னு புராணத்திலேயே சொல்லியிருக்கு அப்ப அதை பேசக்கூடியவங்களுக்கு புராணத்துல டைட்டில் கொடுத்துக்க நீங்க பெரிய யாருடைய புண்ணியதா அப்படின்னு சொல்லியிருக்கு பொய்யான விஷயத்திலிருந்து தோன்றிய பொய்யான பொருட்களை விளக்கமாக சொல்கிறவங்களுக்கு பொய்யான புராணமே என்ன சொல்லுது நீங்கள் புண்ணியதியான்னு சொல்லியிருக்கு இங்கே வந்து சச்சித்தானந்தமாகிய மெய்யை மெய்யென்று சொல்லுவதற்கு எந்த சாஸ்திரமும் இல்லை அவர்களுக்கு யாரும் விதி குணங்கள் என்ன பண்ண முடியாது சொல்ல விளக்கு குணங்கள் சொல்ல முடியாது யானைகளுக்கு விதி குணங்களும் இல்லை விளக்கு குணங்களும் இல்லை அவர்கள் அதிவர்ணாச்சிரமிகள் கர்மாதீதர்கள் அப்போ பொய்னா என்ன சாமினா நாமரூபங்கள் பூதங்கள் இதற்கு காரணமாகிய மாயை நெய்யது ஏது என்னில் சச்சிதானந்தமாயாவிக்கும் ஆன்மாவேனால் தான் நீயே ஆன்மாவேன்னு அல்லது நானே அதுதான் அடுத்து கேள்வியின் முப்பத்தி எட்டு அதிலேயே ஆறு கேள்வி இருக்குது மாயே என்பது ஏது உடையார் யார் எப்படி வந்தது வருவான் ஏனி மாயை என்பது பிரம்மத்தின் வேறு எணி பஸ்துவும் இரண்டாமே மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்று எனி பஸ்துவும் பொய்யாமை மாயை என்ற மேகங்களுக்கு ஒரு சண்ட மாறுத குருபூர்த்தினார் இந்த ஐந்தாவது கேள்வி யாராவது கேள்வி இருக்கே அதுக்குள்ள துணை கேள்வியும் இருக்கு மாயையும் பிரம்மமும் வேறு வேறு என்று சொன்னால் இரண்டு வஸ்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாயையும் பிரம்மமும் ஒன்று என்று சொன்னால் மாயை பொய் என்பதனால் பஸ்துவும் பொய்யாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஆறு கேள்விகள் ஒரே நேரத்தில் கேட்கிறார் விடை அதனை அதனைனா மாயையை இன்னதென்று உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வடிவாகும் இது மாயையின் சொரூபம் மாயின் சொரூபம் என்பது அவாச்சிய வடிவு அதை இன்னதென்று விளக்க முடியாது ரெண்டாவது இது தனக்கு உலகு உடல் யார் உலகுமை எனும் அவர் மாயை உடையவர்கள் அதற்கு உரிமையாளர்கள் யார் என்று கேட்டால் நாம் கதையில் சொல்கிறப்ப சிருஷ்டியில் சொல்கிறப்ப ஜி ஈஸ்வரனை என்ன சொல்கிறோம் மாயையை என்ன பண்ணுறா தன் வசப்படுத்தி வச்சுருக்காருன்னு சிருஷ்டிக் கிரமத்துக்கு சொல்கிறோம் ஆனால் உண்மையில் யார் இது இது தனக்கு உடது உடல் யான் உலகு என்ற அறிவு அவங்களுக்கு தான் என்னது மாயை உடையவர்கள் இது மாரியத்தினுடைய மாயையினுடைய காரிய வெளிப்பாடு மூன்றாவது கேள்வி வருவான் ஏன் கதையில் இல்லாத பொய் வந்தது இப்படி என்று கண்ட வேரிளை மைந்தார் கதையில்லாத பொய் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டார் ஒரு பாட்டில் என்னது மறுளை மைந்தனும் தானுவின் பொருடனும் வான்மலர் முடி ஓடி சொன்னார் அந்த கதை எப்படி தோன்றுச்சுன்னு யாருக்கு சொல்கிறவையோ யார் சொல்ல முடியும் அதுவே கதை அதுவே பொய் அதுவே இல்லாதது அதனால் அதுக்கு பதில் கிடையாது இது மாயையின் தோற்றம் மாயை எப்படி தோன்றியது மாயை என்ன வஸ்துன்னே சொல்லியிருக்கோம் அனாதி வஸ்துன்னு சொல்லியிருக்கோம் அவருடைய தெரியாது என்றால் புத்தி விசாரம் மற்றதுனாலே இது மாயை காரணம் மாயன்னுக்கு காரணம் நாம விசாரிக்கிற இருக்கு விசாரிச்சுட்டா போயிடும் இல்லாமல் போயிரும் அடுத்து இதுக்கு ஒரு திருஷ்டவந்தம் அருபமாகும் மாயாவி வித்தைகள் விளையாடும் தெரியாதே உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும் பிரம்மசக்திகள் அனந்தமா அதை கண்டுபிடித்துடல் கூடாதே பரவ பூதங்கள் கண்டு அனுமானத்தால் பலருக்கும் வெளியாவேன் திருஷ்டாந்த மூணு பாடல்கள் தொடருது காரியங்களும் சக்தி காணும் மற்றது மாயம் மற்றது மாயம் பாரில் நின்ற மாயாவியும் சேனையும் பார்ப்பவர் கண் காணும் வீரியம் திகள் வெத்தை சக்தி வெளிப்படாதது போல பேரியல் பிரம்மத்துக்கும் உலகுக்கும் பிரிது சக்திகள் உண்டே சக்தி சத்தனை தவிர வேறொன்று கான் சத்தரா மாயாவி வித்தை காட்டிய இந்திரஜாலம் பொய் வித்துவான் புத்தி மைந்தனே சக்திவான் ஆகிய பூரண ஆன்மாவின் வத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தின் வழி கண்டு தெளிவாயே திருஷ்டாந்தம் என்ன சொல்லுது மாயாவி இருக்கார் மாயாவி மாய சக்தி வச்சுருக்கார் மாயாவி வித்தைகளை காட்டுறார் இப்போ கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதுன்னா மாயாவி கண்ணுக்கு தெரிகிறார் மாயாவி காட்டும் வித்தைகள் கண்ணுக்கு தெரியுது ஆனால் மாயாவியினுடைய சக்தி கண்ணுக்கு தெரிகிறதில்லை அதுபோல் ஆனால் அது எங்கே இருக்குது மாயாவியினுடைய சக்தி எங்கே இருக்க முடியும் மாயாவிகிட்ட தான் இருக்க முடியும் வேற அதுபோல் இங்கே பிரம்மம் ஜீவேஸ்வர ஜெகத்து ஜீவேஸ்வர ஜெகத்து கண்ணுக்கு தெரியுது பிரம்மம் தெரியுது பிரம்மம் எப்படி தெரியுது நான் நான் நான் ஒவ்வொரு ஜீவர்களும் உணர்வு இருக்கிற வரையிலும் ஜீ பிரம்மம் க தெரியுது பிரத்யக்ஷமாக தெரியுது அதை வந்து மறைக்கவே முடியாது ஆதாரம் மறைந்து போனாலுன்ற பாட்டு அதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்புறம் எது மட்டும் தெரிகிறது இல்லை இந்த மாயை மட்டும் ஜீவேஸ்வர ஜெகத்து தோன்றுவதற்கு காரணமாகிய மாயை மட்டும் தெல அதனால் அதை பற்றி ரொம்ப விசாரம் பண்ணுறதை விட்டு போட்டு எதை பற்றி விசாரம் பண்ணுறதை விட்டு போட்டு மாயையை பற்றி விசாரணம் பண்ணுறதை விட்டு போட்டு உன்னை பற்றி நீ விசாரம் பண்ணி உன்னை நீ உணர்ந்து கொள்வதில் பத்து நிர்ணயம் எனது புத்தி மைந்தனே சக்திமானாகிய பூரண ஆன்மாவின் பத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தை வழிகண்டு தெளிவாயே கேள்வி என் முப்பத்தி ஒன்பது இல்லையாகிய சக்தியை உண்டென்பது எப்படி என கேட்கில் பொருளெல்லாம் பூத்து காப்பன பாறாய் மகனே அதில் சிற்சக்தி நடந்திடாதிருந்தக்கால் தொல்லையாய் வரும் சராசர உயிர்க்கெலாம் சுபாகங்கள் வேறாமே கருப்பை முட்டையுள் பறவைகள் பல நிறம் கலந்த சித்திரம் பாராய் அருப்பமாம் சக்தி நியமம் இல்லாவிடில் அரசிலா நகர் நெருப்பு நீரலாம் கசப்பு மே மதுரமாம் நீசனம் வரையோரும் பொறுப்பு மேகமாம் கடலாம் மண்களாம் புவனமிப்படி போவேன் அதாவது மாயை இல்லை என்றெல்லாம் சொல்லிட்டு வந்தது நிறையா பேசியாச்சு ஆனால் மாயை இருக்குன்றதுக்கும் இந்த சக்தி நியமம் இருக்கே இந்த உலக உலக வாழ்க்கையில் ஒரு என்ன போயிட்டுருக்கு ஒரு ஃப்ளோ இருந்துகிட்ருக்கே அந்த ஃப்ளோவுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்போ ஒரு மாயா சக்தி என்ற ஒன்று இருக்கிறது இப்போ இருக்கிறதுன்றது ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இல்லை இருக்கிறதா இல்லையா என்று என்ன பண்ண முடியாததான் அனில்வசனீயம் சொல்கிறார் சன்னாப்பிய சன்னாப்பிய உபயாத்மிகானோ சத்தா அசத்தா அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது சதசத்தா என்று நிர்ணயிக்க முடியாதுன்றது அசத்துன்றதை சொல்லிட்டான் என்னது மலடி மைந்தனும் சாணுவில் புருடனும் இப்போ சத்து பொருளாகவும் இருக்குதாங்க காட்டணும் இல்லை இந்த சக்தி நியமம் இருக்கே இந்த உலக உயிர்களினுடைய ஒரு போக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அழகழகாக சொல்கிறார் புள்ளையாம் சக்தி அப்புறம் என்ன சொல்கிறார் சராசர உயிருக்கெல்லாம் சுபாவங்கள் அதெல்லாம் பூத்து காய்க்கின்றன கருப்பை முட்டையில் பறவைகள் பலநிறம் அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு இயல்பு தன்மை இருக்கே அதுக்கு பின்னாடி இருந்து எது ஏற்குது அது சக்தி மாயாசக்தி அந்த இயக்குகிறது அதனால் அது இருக்குது ஆனால் இல்லை ரெண்டையும் நம்ம ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியலை அதனால் ஆனால் அது பிரம்மத்துக்குள்ளே தான் இருக்குதுன்னு வேறு சொல்கிறோம் பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு எது இல்லாமல் மாயை இல்லாமலே போய்கிறது அதனால் இது ஒரு வினோதம் மாயை என்பது ஒரு வினோதம் என்று சொல்லி இந்தளவிலே நிறைவு செய்கிறார்கள் நாமளும் இந்த பாட்டையும் திருப்புதல் செய்துவிட்டோம் இருபத்தி பாட்டு அதை படித்து முடிச்சுருந்தோம்